சுருள்லர்விக்கும் கலை பயில தொடங்குவித்தார் அது அப்படி படைஞ்சிட்டுமே அந்த தம்பியும் ரொம்ப அருமையா படித்து முதிர அறிவு எதிரும் வகை மைந்தனார் மறு ஓடிந்த இளம் விரை போல் வளர்ந்தார் அப்படின்னாரு பையன் தம்பி எப்படின்னு கேட்டா இளம்பிரை போல இளம்பிரைன்னா அந்த சந்த கொஞ்சம் கலங்கம் இருக்கும் எனவே அப்ப இவர்கிட்ட கொஞ்சம் கலங்கம் இருக்கான்னு அர்த்தம் மறு ஓடிந்த போல் ஓரம்போக்குள்ளே ஜெய்குளார் நீ உலகத்துல பாக்கிற பிறையில கொஞ்சம் கலங்கம் இருக்கும் ஆனா எங்க தம்பி வளர்ந்தது எப்படின்னு கேட்டா மறுநீங்க அந்த மதி போல வளர்ந்தது என்று சொன்ன இப்படி வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் என்ன நடந்தது ஏழையால் தான் பரவாயில்ல அந்நாளில் திலகவதியாருக்கு ஆண்டு ஆதி ரண்டின் முன்னாக ஜெய்குலார் பெருமான் படந்தமிழ் கொள்கையை மிக அருமையாக பாராட்டுகள் அதனால எடுத்துக்கூட ஆராய் கேட்க பண்டை தமிழர் கொள்கை பெரிய புராணத்தில் காணும் பண்டை தமிழர் கொள்கை தெரியல இங்க பண்டை தமிழர் கொள்கை ரொம்ப அருமை நம்ம பெண்ணுக்கு திருமணம் வயது என்ன இருபத்தி ஒண்ணு அதை போடணும் பன்னு அதான் தங்க காலத்துல ஆறு ரெண்டின் பதினோரு வயசு ஒன்பது மாசம் பத்து மாசம் இந்த பதினோரு வயது ஒன்பது மாசம் பத்து மாசம் ஆச்சுன்னா பெண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் சரியா பன்னெண்டு கல்யாணம் முடிஞ்சு எனவே பெண்களுக்கு திருமணம் வயது பனிரண்டு என்ன பண்ணா இப்ப மாத்தி தலை எல்லாத்தையும் தலைகீழ மாத்தனா இதையும் அது சென்னையில் இருக்கிற ஆட்டோவில் போட்டுக்கா நான் ஒரு தரம் கேட்டேன் ஏன் பாண்களுக்கு திருமணம் வயது ஏன் போடுங்க இது கொடுத்தாதான்னு லைசன்ஸ் கொடுக்குறாங்க கேட்டு வேற எங்க அப்ப சென்னையில மட்டும் பாருங்க எல்லா ஆட்டோவிலையும் பெண்களுக்கு திருமணம் வயது இருபத்தி என்று இருக்கும் ஆனால் பன்னெண்டு இருக்கும் அப்படியான ஆண்களுக்கு என்ன வயது என்ன பதினாறு பதினாறு பன்னெண்டு உடனே என்ன சொல்லுவான் அப்படியே மக்கள் வந்து ஏற்படும் ஒன்மை ஏற்படாது இந்த கற்பழிப்பு போக்குவரத்துங்கிறதே நீங்கிடும் மூச்சு பெரியாது இதுக்கும் பாவம் பெண்ணுக்கு வந்து இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சு வயசு கல்யாணமாக கிடந்து அவனுக்கு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு கல்யாணமாக கிடக்கும் போதுலாம் வர்றதுலாம் வர்றது இது பன்னெண்டு பதினாறு நாட்டுல இருந்த கற்கோடி நாட்டு இருக்க சொன்னா கேப்பான பண்பாடுடா பண்பு தான் ஆடி போயிடுச்சு இது பண்பாடு ஆனால் ஒன்று சொல்லலாம் நீங்க பன்னெண்டு வயசுல சின்ன ஆம் சின்ன பன்னெண்டு வயசுல என்ன அந்த பன்னெண்டுக்குள்ள அதுக்கு என்னென்ன அந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு தெரியணுமோ தெரிய வைக்கணும் அம்மாவா அப்பாவும் இவருக்கு வயது என்ன ஆச்சு இல்ல யாருக்கு திலகபதி யாருக்கு ஆறிரண்டின் முன்னாக பனிரெண்டு வயதுக்கு முன்னே பதினோரு மாதம் பத்து மாசம் ஆயிடுச்சு அப்படி ஆனவுடனே என்ன செய்தார் பக்கமெல்லாம் போயிட்டு அந்நாளில் திரகவதியாருக்கு ஆண்டு ஆரண்டின் முன்னாக ஒத்த குல முதல் வேளாண் குடித்தலைவர் இதெல்லாம் மறுக்கிறான் அந்தந்த குடும்பத்தில இருந்து தொடர்புடைய மனமகனா இருப்பது நல்லதுங்கிறோம் இப்ப யாயும் யாயும் யாராகிறோம் எந்த எந்தமையும் முறைக்கு ஒரு பாட்டு எங்களுக்கு தெரியாது எங்க அம்மா உங்க அம்மாவும் யார தெரியல எங்கப்பா உங்க அப்பாவும் யாரும் தெரியல நம்முடைய அன்புடைய நஞ்சம் இந்த பாட்டு எங்களுக்கு தெரியாத சுண்டைய பலகு எதுக்காக அந்த ஒத்த குலம் ஒத்த மரபு வேண்டும் என்றால் ஜாதியை திணிப்பதற்கல்ல இந்த பழக்க வழக்கங்கள் மரபுகள் பல இருக்கும் சாம்பார் வையா அந்த சாம் நீ சாப்பிட்டீங்கன்னா சாம் செத்து போடுவே பார் அப்படிங்கறத அந்தந்த மரபுக்குன்னு சிலது இருக்கு அது மாதிரி வச்சாதான் சுவையா இருக்குமே தவிர இல்ல வச்சுங்க இவங்க ஒரு மரபுல வளர்ந்துமே ரசம் தானே இடவடுத்த என்ன பண்றது நாங்க எடுப்பீங்களா கோடு பட்டிமண்டம் அப்படி வந்துடும் அந்த ஒத்த குல மரபா இருந்ததுன்னா அந்த உணவு முறைகள் பழக்க எல்லாம் ஒத்து வரும் இல்லையானால் ஒத்து வராது தானே இயற்கை தானே இயற்கைதானே இப்ப ஒரு சாரார் சாம்பார் ரசம் வைக்கிறது ஒரு விதமா இருக்கு இன்னொரு சா வைக்க வேற மாதிரி எங்கள் மெய்யடி மிவிருப்புடையார் பொன்னாரும் அணிமௌலி புறவலன்பால் அருணுடையார் ஒரு பையனை தேர்ந்தெடுத்தாங்க கலிப்பகையாருன்னு பேர் அவர் நல்ல அருமையான நல்ல ஆண்மகன் அது மட்டுமல்ல அந்த காலத்துல அந்த அரசரோடு பழக்க வழக்கம் உடையவர் என்ன கேட்டாரு நல்ல வீரர் அதனால ஏதேனும் இப்ப என்ன பார்க்கில் தானே கார்கில் கார்கில் போர் சொன்னா வேற யாரையும் அனுப்பு வேணாம் நம்ம இந்த கலிப்பகையார் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கார் அவரை கூப்பிடுப்பான் என்னையா கார்கில் விஷம் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன செய்யணும் நீங்க போயிட்டு வந்தா தேவலாம் இதுக்கு என்ன பிரமா வேந்த உற்றுழி பிரிவுன்னு பேரு தொல்காப்பித்திர இருக்கு ஒரு அரசன முடியும்றிவு கல்வி தொழிற்கல்வி ரெண்டும் என்ன சொன்ன கல்வியில தொழிற்கல்வி சேர்க்கணும் தொல்வாப்பியத்தில் இருக்குன்னு மூன்று விதமான கல்வி ஒன்று அறிவு கல்வி இன்னொன்று தொழிற்கல்வி இன்னொன்று தெய்வீக உணர்வு மூன்றருந்து நம்முடைய தமிழன் கல் தோன்றி மண் ஒன்றா காலத்திலே அறிவு கல்வி தொழிற்கல்வி சமய உணர்வு மூன்றையும் கல்வி நிலையில் இருந்தன வேணாங்கிறீங்களா தொழிற்கல்வி இருக்கணும் இப்படியாக அந்த கலிப்பகையாரு என்ன பண்ண போன ஒன்னு சரி அந்த திருமணம் ஏற்பாடு ஆயிற்று எப்ப வைக்கலாம் கேட்டாங்க இந்த மாசம் என்ன பங்குனி மாதம் அல்ல வைகாசி மாதம் வச்சிருவோமே என்று ஒரு முடிவு பண்ணாங்க இது சும்மா என்னுடைய கதை இது வைகாசி கொஞ்சம் தள்ளி வச்சாங்க கல்யாணத்தை அப்படி வைத்த உடனேயே திரும்ப என்னன்னு கேட்டா இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ண உடனேயே அங்க கார்கில் போர் வந்துட்டது அப்போ இந்த கார்கில் அல்ல இந்த இஸ்லாமியனும் இல்ல வேற ஏதோ சண்டை வந்தது அந்த உடனே பார்த்தார் அரசர் இந்த கலிப்பகையை தம்பியை கூப்பிட்டே அவையா இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு நான் போய் வந்த நேர கலிப்பகையார் பெண்ணை திலகவதி யாருக்கு மனம் முடிப்பது என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு அவருக்கு அந்த மாதிரி போகுது அவருக்கு கார்கில் போயிட்டார் இது வரைக்கும் நல்ல குடும்பமாக இருந்தது இனி இந்த குடும்பம் போல கஷ்டப்பட்ட குடும்பம் வேற எதுவும் இல்லை திருநாவுக்கரசர் குடும்பம் போல மிகச் சிறப்பாக இருந்த குடும்பமும் இல்லை அதுபோல மிக விரைந்து போன குடும்பம் இல்லை இப்ப நிச்சயார்த்தம் பண்ணி பண்ணப்பட்ட மணமகன் இங்கே இல்லை எங்க போயிட்ட போர் மணிக்கு போயிட்டார் அப்படியே ஒரு நாள் அப்பா போடனார் ரெண்டு தும்மு தும்முனார் என்ன தும்புதுங்க அப்படின்னா நுமில என்ன நீர் கொண்டு இருக்கும் சாயந்திரம் படுத்தார் ராத்திரி போயிட்டார் திருவள்ளுவர் வந்தார் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்லப்பா காலையிலிருந்தவர் மத்தியானம் இல்லை மத்தியானிருந்தவர் ராத்திரி இல்லப்பான் இதான் அப்பா அவன் றந்துட்டார் ஐயோ என்ன போடனாரா ஐயா இறந்துட்டாரா காலையில பேசிட்டு இருந்தேனா நீ உன்னப்பா மத்தியானம் சாப்பிட்டுட்டு நான் போய் பேசினேன் சாயந்திரம் நாலு மணிக்கு ரெண்டு தும்மல் போட்டுது என்னமோ மாறி இருக்குனாரு கிடக்க படத்தார் கடந்தொடிந்தாரி திருமூலர் பார்த்ததான் அந்த அம்மா மாதினி யார் மாதி இனி யார் அந்த மாதிரி ஒரு மாது கிடையாது அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு அதை பத்தி கொலப்படல அப்படியா ஐயாவா இறந்துட்டாங்களா தன்னுய கொண்டவள் உயிர் தேடி நல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் மாய்ந்த நள் இது எங்க இருக்குது சிலப்பதி இதெல்லாம் எவ்வளவு அருமையான பாண்டிய மன்னன் அரசன் யானைய கல்வன்னு இறந்தானா இறந்த உடனேயே அந்த அந்த பத்தினி பெண் என்ன பண்ணிச்சுனாரு உடனே இறந்தால் ஆனா இறங்கோடிகள் தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினல் போல் நம்ம கூட இந்த கணவனுடைய உயிர் போயிட்டு அப்ப உயிரை தேனும்னா என்ன தேன நம்ம உயிர்தான் தேரமுடியும் உயிரை உயிர் தானே தேர முடியும் உடம்பா தேர முடியும் பார்த்தா தன்னுயிர் கொண்ட அவன் உயிர் தேடினல் போல் பெருங்கோ பெண் ஒருங்குடன் வாய்ந்தன படிச்சேதான் இங்கேயும் இந்த அம்மா தன்னுயிர்கொண்டு தன் கணவனாருடைய உயிரை தேடியவர் போல தானும் முடிஞ்சு சிவசிவ மறுநாள் எல்லாம் காரியம் எல்லாம் பதினாறு நாட்களுக்கு பின் பத்து பதினாறு நாள் அந்த நினைவாகவே போயிட்டாங்க திலக உட்கார்ந்து தம்பி கூடவே கொசத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது கொசவத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது சொல்றது இருந்தது அந்த காலத்துல இப்ப கொசவம் என்ன கொசவம் கொசவுங்க போச்சு எதுவுமே இல்லன்னு போட்டுது அதனால பின்னாலே வந்துடுறேன் இந்த அக்கா கிட்டையே பின்னாலே இருந்தார் ஏ தம்பி இனிமே நான் இருந்து என்னடா பண்ண போறேன் என்னக்கா பழைய சிவாஜியும் பழைய கண்ணாம்பாலும் நடிக்கணும் ரெண்டும் அங்கேயும் போட்டு அன்பிட்ருந்து அதனால ஏக்கா அப்படி சொல்றீங்க என்ன அவரே எனக்கு உறுதி செய்யப்பட்டது யாரு அந்த கடிப்பை இப்படி இருந்தது இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த காரிக்கில் போனவரு என்ன பண்ண ஒரு நாள் போர் முனைக்கு போயிருக்க போர் முடிக்கு போன போது என்ன சண்டை ஒரு தீவிரவாதி அப்பவே தீவிரவாதி இருந்தவங்க பாட்டை கெடுக்க வேணாமா அதனால ஒரு தீவிரவாதி சூட்டர் எனவே அவர் யாரோ திருவாமூருக்கார கதிப்பையாருன்னு பேரான் அவர் பாருங்கயா இன்னைக்கு மாலையில தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார் இந்த செய்திதி அங்க வந்துட்டு அப்பா அம்மாவைதான் இப்ப இழந்து நிக்கிறாங்க பாப்பாவுக்கு வரப்போற கணவனும் பாப்பா பாத்தான் என்டா ராஜா நான் என்ன பண்ண போற அம்மா அப்பாவும் இல்ல அவங்களை அவங்களை என்ன விச்சார்த்தம் பண்ணாங்க அவங்களும் இப்ப இல்ல அதனாலப்பா நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படியே கீழே விழுந்த அதற்கு காலை பிடிச்ச அக்கா நீங்கள் இருந்தால் அடியேன் இருப்பேன் நீங்க அப்படி ஒரு ஏதேனும் முடிவெடுத்தால் உங்கள் முடிவுக்கு முன்னர் தம்பியும் இறந்த பிறகுதான் நீங்கள் இறக்க முடியும் என்று அப்படியே அழுதுச்சு வேணாண்டா ராஜா வேணாண்டா ராஜா அப்பனா நீங்க எனக்கு இருக்குனக்கா இருக்குனக்கா சரி அப்பா என்று இரண்டு பேரும் இருந்தாராம் இதெல்லாம் ரொம்பயான கதையெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பாட்டா இல்லாம கொஞ்சம் வேகமா போறேன் இப்பொழுது என்ன தமக்கையும் தம்பியுமாக இருக்கிறார் தம்பி என்ன பண்றாரு பன்னெண்டு வயசு யாருக்கு அக்காவுக்கு பன்னெண்டு வயசுல திருமண நிச்சயம் பண்ணாங்க அப்ப தம்பிக்கு என்ன வயசு எட்டு எனவே எட்டு வயசுல அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அத்தானும் இல்ல அந்த பாப்பாவுக்கு பன்னெண்டு வயசுல அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல கொண்ட கணவனும் இல்ல பனிரெண்டும் எட்டு ஆக இருந்தது அக்கா தான் எல்லாம் சொல்லிக்கிள்ளி வளர்த்து வளர்த்து வளர்த்து வளர்த்து சில ஆண்டுகளுக்கு பின் இங்க சில ஆண்டுகள் ஒரு பத்து ஆண்டுத்தால போயிருக்கலாம் தம்பிக்கு வயசு என்னப்ப பதினெட்டு கட்டிடங்காலு இதுக்கு என்ன வயசு இருபத்தி ரெண்டு திரகவதி ஆறு அப்படி ஆயிட்டு தம்பி என்ன பண்ணிச்சுன்னா இப்படி ஏத சமணன் எங்கெங்க எல்லாம் கூட்ட ராத்திரிக்கு எட்டு மணிக்கு போட்டா இது போய் காது போடு கேட்டதுன்னா அவங்க சமணத்தை பரப்புறவங்கல்லவா எங்க இவர் காப்பாற்றுவா போறா அப்படின்னே இது கொஞ்சம் சபலம் வந்தது அந்த சபலம் எதுக்கு இது சமண கொள்கையில இது போயிட்டு சமயத்துல ராத்திரி பத்து மணி அனைச்சி வச்சுக்க பத்து மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா அக்கா கேட்பாங்க எங்க தம்பி போனேன் ஏன்பா அப்படின்னா ஒண்ணுமில்ல வாரியார் பேசிக்கிட்டு இருந்தா அதை கேட்க போனேன் வாரியார் போய் தான் பத்து அஞ்சு இது என் கற்பனை அந்த ஆதல வாரியார் இருந்தாரா சும்மா சொன்னேன் படிச்சவன் பாட்டை கெடுக்கணும் இல்ல எடுக்கிறேன் வேற ஒண்ணுமில்ல இப்படியாக ஒரு பொய் அதாவது ஏதேனும் ஒண்ணு இல்லாதீங்க கூட்டம் போட்டாங்களா அங்கே ராஜா கேளு எப்பொருள் யார் யாரோ ஆய் கேட்கணும் திருக்குறள் படிச்ச குடும்பம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தெரியுது ஆனா எட்டு மணிக்கெல்லாம் வந்திருப்பா வீட்டுக்கு நான் அக்கா தனியா இருக்கேன்னா சாரியோ அக்கா அப்படி ஒரு வாரம் போவோம் அப்புறம் திரும்ப பழைய மாதிரி இருக்கும் இப்படி இருந்திருந்து அவனும் பார்த்தான் இந்த தம்பி நம்ம கூட்டம் போட்டா எங்கயும் வர்ற மாதிரி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படி இப்படி பாராட்டினு நீங்க எங்க மதத்துல பாருங்க இது பாவம் அப்படி சேர்ந்து எங்க போய்ட்டு குணவர ஈச்சரம் போயிட்டு பல்லவமன் இருக்கிற ஊருக்கு போயிட்டு அழைச்சிட்டு போட்டாங்க இப்ப இந்த அக்கா என்ன ஆச்சு எந்த இருந்தார்களோ அந்த தம்பியும் இப்ப இருந்த பேச்சுச்சமையும் போயிருந்த என்ன பண்ணும் சரியான உள்ளம் ஏதேனும் நல்ல பெண்மைக்கு வந்து ஒரு தீங்கு வர யாருக்குமே இந்த மாதிரி தீங்கு வர ஆனா பெண்கள் உள்ளம் எது போன்றிருக்க வேண்டும் வாழ்த்துனா உள்ளம் போல் வாழ்க அப்படி வாழ்க்கலாம் இப்ப சொல்ல சொன்னால் எதையும் தாங்கும் இதயம் இருபதாம் நூற்றாண்டு சொல்லல சொன்ன என்ன பண்றது எதையும் தாங்கும் இதயம் அப்படியே தாங்கிட்டு பார்த்தோம் சரி இந்த வீட்டிலேயே பார்த்தோம்னா பாருங்க இன்னைக்கு அதை உண்டு இந்த வீட்டை பார்க்கும்போது அம்மா ஞாபகம் வர்றாங்க அப்பா ஞாபகம் வர்றாங்க தம்பி ஞாபகம் வருது பார்த்தாங்க இந்த ஊரை விட்டு நம்ம போகணும்னு ஊரை விட்டு திருவாமூரை விட்டு விட்டு திருவதிகை வீரத்தானும் போயிட்டாங்க ரொம்ப சங்கடமா இருந்தா வீட்டை மாத்தணும் கொஞ்சம் திருவதினா அருமையா அப்பா சொன்ன காலத்துல தினமும் குடையெடுத்துட்டு போய் தண்ணீர் ஊற்றி பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வரும் நல்லா சரியை தொண்டு சொல்லிடுவோம் பெருமானி எந்த தம்பிக்காக இருந்தனா தம்பி அங்க போயிட்டாங்க எப்படியாவது அந்த தம்பியை மீண்டும் இங்க வரும்படியா செய்யணும்பா எனக்கு தெரியாதுப்பா நீதான் போ அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தவம் இருபத்தி ரெண்டு வயசுல பிடிச்ச தவம் அநீகமா ஒரு இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டு செஞ்சிருக்கணும் நாம ஒரு வாரம் வைச்சரன் கோயிலுக்கு கிருத்திக்கு வேண்டிக்கலாம் நாலு தரம் போவான் காரி ஆவலா சரி நான் வைசரன் கோயிலுமே போறது இல்லை நாலு தரத்துல அந்த முத்தையா உங்ககிட்ட சொன்னபடி கேட்கணும் இல்லன்னு வச்சுக்க இவளம் தாரம் அந்த கம்பரமாயணம் படித்தோம் பிடித்தேன் எங்களுந்து அருள்வது ஏன் அதனால் அந்த பொண்ணு பதுசான பொண்ணு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டாவது குறைந்த பட்சம் அப்படி தம்பி வரணும் தம்பி வரணும் நல்லபடியா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் என்று இதே நம்பி ஒரு நாள் இறைவன் அவன் ஏற்கனவே தவம் இருந்தவன் தான் அவனுக்கு நான் சூளை நோய் கொடுத்து அவனை நான் இங்கு வந்து சேர வைக்கிறேன் இதுக்கு என்ன வயசாச்சர் என் முப்பது ஆண்டு கூட இல்ல இருபத்தி ரெண்டு இது போனதை இருபத்தஞ்சு வயசுல சொன்னா ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டு கூட வைக்கலாம் ஏன்னா அங்கிருந்து வரும்போது வயசு அறுபது நெருங்குது அறுபது நெருங்குது வயசாகி தான் வந்தது நல்ல இளமை காலமெல்லாம் சமன் சமயத்தில் இருந்துட்டு வயசாகி தான் இந்த சூலை நோய் வந்தது அப்படி சொன்ன சரி சொன்ன உடனே சூளை நோய் இப்ப என்ன அதே நெத்த மாத்தில வைத்து வலி என்ன செஞ்சது தம்பி இது வரைக்கும் அக்கா ஞாபகம் அல்ல அக்காவ பிடிஞ்ச ஒரு தம்பிக்கு இந்த துன்பம்னு வரும்போதுதான் சுற்றத்தாரன் நினைப்பாங்க அது வரைக்கும் நினைக்க மாட்டேங்க பாருங்க நம்ம கூட சொல்லுவோம் அப்ப போய் இடிச்சு காட்டப்படாது இப்பதான் புரிஞ்சுத நாப்பது வருஷமா எங்க போனேன் அப்படின்னு கேட்டுவோம் சிவ சிவ இந்த அக்கா அப்படி அல்ல இந்த அக்கா தம்பி வரணும் அவனை பார்க்கணும் அவன் மீண்டும் நல்லா திருநீர் நம்ம சமய நெல்ல இருக்கணும் என் தம்பியா இருக்கணும் எங்க அப்பா அம்மாவுடைய பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சு வேண்டது அதனால என்ன சூழலை அப்படியே வைத்து வரையும் அங்க இருக்காங்க ஐயா என்னன்னு தர்மசேன பட்டம் வேலை கொடுத்துட்டாங்களா என்ன பார்த்தாங்க மந்திரத்துல மாங்காய் போகல ஒரு ஆளை கூப்பிட்டு சாயந்தரம் மணி ஆறு ஏழு மணி இருக்கும் இரவுல தான் ஏன்னா பகல்ல போன எங்க போறான் என்ன செய்யறான்னு அங்க அப்படியே கடுபிடி வந்துருக்கு அதனால ஒரு ஆளை தான் தனக்கு சமையல் பண்ணி போற ஆளை கூப்பிட்டு இங்கவா திருவதி வீரட்டம் தெரியுமா தெரியும் சாமி எந்த அக்கா இருக்கிறாங்க திலகவதினு பேரு போய் இந்த மாதிரி தம்பி சோலை நோயினால வரத்தப்படுதுன்னு சொல்லிட்டு வாரியா சரிங்க சாயந்தரம் ஏழு மணி அப்ப ஏழு மணிக்கு எல்லாம் எல்லாம் வெளியில எல்லாம் அறவடைந்து போடும் ஏ லை ஒண்ணு அது சிக்கி முக்கிய வெளிச்சம் வெளி தெருவில வெளிச்சமே இது போச்சு போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் சந்தித்து சந்தித்த உடனே இந்த மாதிரி அப்படி நான் அவன் இருக்கும் இடத்திற்கு வரமாட்டேன் என்று சென்று அவனுக்கு சொல் அப்படின்ட்டு அங்கதான் அவன்கிற சொல்லுவது அப்ப யார் சொல்லாம் அக்கா சொல்லலாம் நீங்களும் நானும் அவன் சொல்லலாமா சொல்லலாமான்னு கேக்குறேன் திருநாவுக்கரசர் அரசர்ல அரசன் பின்னாணியை முடிக்கிறது வேற மாதிரி முடிக்கிறது அதே போல கம்பன் கம்பனையும் ஏன் கம்பர் பெருமான்னு சொன்ன அடியா போகுது உன்னோட லட்சம் மடங்கு உயர்ந்த அறிவு இல்ல பட்டிமண்ட வந்து ஒழிஞ்சது அவன் அவன் சொல்லப்படாது பெரிய சொல்லாம எனவே அந்த திருநாவுக்கரு நண்ணுகிறேன் என்று அவனுக்கு உரை மின் அங்கதான் இன்னா வருது இன்னா வருது யார தம்பியை அக்கா சொன்னது நாம சொல்லக்கூடாது கவனமா அது போல இறைவன் சொல்லும் என்ன சொன்ன முன்னமே முனியாகி எணையடைய தவம் செய்தான் இச்சுரை இப்படி ஆண்டவனும் அக்காலும் தெருளை போறதெல்லாம் போடக்கூடாது கருத்து சொல்லிச்சாவும் இப்ப எங்க ஐயா கம்பர் ஐயா இருக்கிறாங்க இப்படி சொல்லும் அவர் மனசுல ஒன்னு ஒருத்தரை பத்தி ஞாபகத்துக்கு வரும் இல்ல நான் தனக்கண்பின்மை யானும் தானும் அறிவோம் படிச்சவர் தான் என்னத்தப்படி பேசணும் என்ன பேரும் அதுக்கு சொல்லல சொல்லருக்கு தெரியலாம் தெரியாம வச்சுக்கணும் எனக்காக ரொம்ப வேண்டியவர் தான் என்ன பண்றது நல்ல மனசன் நல்லா படிச்சவர் இந்த அமைய வீங்கும் போது அப்படியே வயிற்று வயித்தேன் ரொம்ப கடினப்படுறோம் நாங்கள் ஆமா சிவம் எனவே இப்ப இங்க வருது திருநாவுக்கரசர் அவன் என்ன என்று சொன்னது இருவர் ஒருவர் இறைவன் இன்னொருவர் தமக்கை படிக்க வேணாமா கவனிச்சு கவனிச்சு படிக்காமத்திரி வந்த என்ன வரமாட்டேன் ராத்திரி ராத்திரியா மறா போய் சேர்ந்துட்டு அக்கா கிட்ட சொன்னா அக்கா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியா தான் புறப்பட்டு வர இது அந்த இரவு நேரம் ராத்திரி ஏழு மணி போல ஒரு போர்வைய போத்திட்டு ஏன்னா அங்கே ஐயா அங்க போறீங்கன்னு கேட்பாங்க அதனால வந்து அந்த பாத்திரி மணி ஒன்பது மணி இருக்கும் இந்த வயிற்று வலியோட இங்க பிரெஷரா அல்லது ஸ்கூட்டரா மற்ற இதுவா கால் தான் நடந்த இப்ப திருபதி வந்தது மணிக்கு வந்து என்ன இதெல்லாம் ஆனால் நிச்சயம் இந்த மணியெல்லாம் மூணு ஐம்பது அல்லது நாலு மணி இருக்கும் வந்து அக்காட்டி சொல்றீங்க அவர் சொல்லல மணி எல்லாம் கண்டேன் காண்கிணா விடியறதுக்குள்ள வந்துட்டது இது என்ன பாப்பான்னு கேட்டா பெரும் குளர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொரு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி தூகம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்ட பின்னால பாடப்போது தம்பி ஆனா முன்னால இந்த அம்மா அந்தமாதிரி செஞ்சுட்டு இருக்க இது செய்ய நாளாச்சு என்ன குளிச்சுட்டு நீராடிங்களா நீரும் ஆடி கையில ஒரு சொம்பு குடம் வாலி பூவு எடுத்துட்டு போய் நேர கோவிலுக்கு சென்று தன்னை அலைகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி பெருமானை வழிபட்டு வருது அதுக்கு தயாரா இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் விழுந்தது அக்கா அக்கா எப்படி இருக்கும் அப்படியே எடுத்து தம்பி அடி அப்படியே அங்க உடனே கத்தைவேர் அருளே காணும் இது இது ஆண்டவன் திருவருள் பா இந்த அம்மா வேண்டனதும் வேண்டியதற்கு அவர் கனவிலே அன்னவனை இனிச்சூலை மடுத்தாலும் என்று அருளியதும் மனசுல வச்சுக்கிட்டு கத்தை வேணியர் அருளே காணும் இது எல்லாம் ஆண்டவன் திருவருள்பா கவலைப்படாதப்பா நிச்சய சூலை நோயெல்லாம் நீங்கும் ஆமாக்கா வந்தவண்ண வேற யாரும் யாபம் நீங்க தானேக்கா என்ன எல்லாம் அப்பா அம்மாவுக்கு வளர்த்தீங்க நானா வளர்த்த ஆண்டவன் வளர்ப்பாருப்பா அப்படின்னா இல்லக்கா உங்க கைதான்கா என்று மீண்டும் ஒரு தடவை வணங்கியிருக்கோம் வணங்கியிருக்க வேண்டும் வணங்கியிருக்கோம் எந்திருப்பா எந்திருப்பா எல்லாம் நமக்கு உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவன் தானும் பாருக்குறா என்றெல்லாம் சொல்லிவிட்டான் சொல்லி எந்திரிச்சோன்னு திருவாளன் திருநீர் திலகவதியார் கொடுப்பு அந்த அம்மா குழிஞ்சு குழிஞ்சிட்டு கோயிலுக்கு போறது அமைப்பு நல்ல திருநீர் எடுத்தது கூட அக்காளுக்கு தங்க தம்பி தம்பி தானே அதனால கை நாள சிவ சிவ யாரு அக்கா கைப்பட்டு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போய் திருவாளன் திருநீர் திலகவதி ஆரளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று அவருக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆகி போயிடுச்சு அங்க போனதுடன் திருநீர் கிடையாது இப்படி ஆன உடனே பாப்பா இந்த அழைத்துக் கொண்ட எங்கே மணி இப்ப நாலு பத்து நாலே கால ஆயிட்டு எப்பவும் நாளுக்கு போற பாப்பா இன்னைக்கு இவன் தம்பியனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட ஆயிருக்கலாம் எனவே நாலு இருபதுன்னு கூட வச்சிருக்கேன் வச்சுக்கிட்டா இப்ப இதோ முன்னே அதுக்கு கோயிலுக்கு போகிறது பின்னே இவர் போகிறார் இதோ கோவில் ஒலி ஒளிந்த எங்க கோவில் திருவருகி வீரட்டான கோவில் அடா அந்த கோபுரம் ரொம்ப அருமையா பார்த்துருக்க வானூர ஓங்கி களம்பர இருக்கிற கோபுரம் அதை பார்க்க உடனே நேர அக்கா முன்னே போக கம்பியும் பின்னே போற போனால் இதோ அந்த உள்ளே நந்தியம்பெருமான் அதையும் தாண்டுகிறார் துவார பாலகர் அதையும் தாண்டுகிறார் இதோ பெருமான் திருமேனி அங்கதான் சொன்னா பத்தருத்தார் தமைப்பரவி பணி செய்வீர் பணி செய்வீர் இரென வந்துட்டது இரெண்ண வந்துட்டது இன்ன இன்ன அந்த பிற மகத்தில் இருந்த வரைக்கும் இன்ன இங்க வந்தவுடனே இரண்டவன் அருள் பெற்றவர் என்று இதெல்லாம் இரக்கிறது இல்லையாப்பா எப்ப இன்ன சொல்றாங்க எப்ப இர சொல்றாங்க பாக்கிறது இல்லையா பெரியபுராணம் அல்லவா ஜெயிக்கிறார் அல்லவா பற்றி ஐயா இன்று மக கொண்டு தம்பி ராஜா ஆண்டவனை வணங்கணும் பற்றி இது ஒரு அருள் இன்னொன்று பணி செய்வி உழவார பணி செய்யணும் எனவே இது அக்காவுடைய உபதேசம் இறைவனை வணங்கணும் பா ஆண்டவனுடைய கோயில்ல பணி செய்யணும் பா அப்படின்னா இதுதான் கடைசி வார்த்தை பற்றருத்தார்தரவி பணி செய்வி என்ன பண்ணிருப்பாங்க வலதுகாரத்தை அப்படியே அப்படி அவரை தலைமையில அது என்ன பண்ணு அக்கா அப்படியே நிக்கிறாங்க பார்த்தார் பெருமானுடைய திருமே நீ இதுவரைக்கும் அவர் கவி பாடுனவர் இல்ல இந்த மாதிரி அக்காவுடைய அருணரை கிடைத்த மாத்திரத்துல அக்காவையும் அங்க உள்ள போய் கோயில்ல யாரும் வணங்கப்படாது இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கப்படாது சிவசிவ அதனால் அந்த பத்தெடுத்த பணி செய்வீர் என்று சொன்ன உடனே அப்படியே வாய்மொழியா கேட்டுக்கிட்டு ஒரு கையில கும்பிடப்பட்டு திரும்பின வைத்தோலியா இந்த நேரத்துல தாங்கல இப்படி இதெல்லாம் ஏன் பேச்சுன்னா இதுவரை காணாத அக்காவை கண்டதும் அக்காவுடைய அன்பை பெற்றதுனால இந்த வைத்தோலி கொஞ்சம் லேசா மறைஞ்ச மாயிருது ஆனாலும் பொடிச்சு கொள்வது அதனால பெருமானை பார்த்தது கூற்றாயினவாறு விலக்ககலி கொடுமை பல செய்தன செய்தனானரியேன் ஏத்தாயே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் செடில வீரட்டானத்து உரை அம்மானி என்று பாண்டான் இந்த ஒரு பதியம் பாண்டதுதான் வைத்து வலி நீங்கியதோடு கூட நின் நாமம்